அவர்கள் அவர்கள் காலத்தில் பெண்கள் கடமையான தொழுகையில் சலாம் கொடுத்த பின் எழுந்து சென்று விடுவார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடன் தொழுத ஆண்களும் அல்லாஹ நாடும் அளவுக்கு அமர்ந்திருப்பார்கள் நபிசலாஹு அலஹி வசலம் அவர்கள் எழுந்ததும் ஆண்களும் எழுந்து விடுவார்கள்